ஸ்ரீகுருபியோ நம மகரசங்கராந்தி புண்ணியகால தினம் உத்தராயண புண்ணியகாலம் தமிழிலே பொங்கல் பண்டிகை இப்படி பலவிதமாக சொல்லக்கூடியதான இந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலத்துனுடைய விசேஷங்கள் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய பூஜை அந்த பூஜையினாலே நாம் அடையக்கூடிய பலன் வேகளை பார்க்க போறோம் ரொம்ப விசேஷமான தினம் முக்கியமான தினம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் விஷயமாக நம்முடைய மகரிஷிகள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கா புராணங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கு அதாவது தேவதைகளுக்கு ஆறு மாசம் பகல் ஆறு மாசம் ராத்திரி நம்முடைய கணக்குப்படி நமக்கு தட்சிணாயணம் பிறந்தாச்சுன்னா தேவதைகளுக்கு ராத்திரி காலம் ஆரம்பமானது உத்தராயண புண்ணிய காலம் வரையிலும் தேவதைகளுக்கு ராத்திரி காலம் அந்த தேவதைகளுக்கு தனுர்மாசம் நமக்கு பிறந்தாச்சுன்னா தேவதைகளுக்கு பிராம முகூர்த்தம் முடிஞ்சு அருணோதய காலம் ஆரம்பமானது அந்த தேவதைகளுக்கு அருணோதய காலம் ஆரம்ப ஒரு சந்தர்ப்பில நாம் இங்கு கோவில்கள்ல விசேஷமாக தனுர்மாச பூஜை பண்றோம் ஒவ்வொரு வீட்டிலேயும் தனுர் மாச பூஜை பண்றோம் வீதியில நாம சங்கீர்த்தனம் பண்றது இவைகள்லாம் பண்றதுக்கு என்ன காரணம்னா தெய்வசக்தி நிறைஞ்சு இருக்கும் இந்த பூலோகத்துல அந்த தெய்வ சக்தி நமக்கு பூர்ணமாக கிடைக்கணும் அதுதான் நமக்கு உயிர் வாழறதுக்கு ஆதாரம் அது நமக்கு நிறைஞ்சு கிடைக்கணுங்கிறதுனாலேதான் தனுர்மாச பூஜை எல்லாம் பண்றது காலவேளையில சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிட்டு தேவதாராதனம் பண்றது திருப்பாவை பாடுறது திருவம்பாவை பாடுறது நாமசங்கீர்த்தனம் பண்றதுன்னு நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்க அப்படி தேவதைகளுக்கு அருணோதய காலம் முடிஞ்சு சூரியோதயம் ஆரம்பமானதுதான் இந்த மகர சங்கராந்தி புண்ணிய காலம் இது விஷயமாக நம்முடைய ரிஷிகள் சொல்ற பொழுது நமக்கு கிரியோக்தமான கர்மாக்கள்னு சொல்லியிருக்கா மகரிஷிகள் அதுலே ஹேமந்த பிரத்யவரோகனம் அப்படின்னு ஒரு கர்மா ஒவ்வொரு கிரகஸ்தனும் கல்யாணம் பண்ணின்றவன் ஒவ்வொருத்தனும் செய்ய வேண்டிய ஒரு அனுஷ்டானம் ஹேமந்த ருத்து பிறந்த உடனே ஹேமந்த ருத்துன்னா மார்கழி மாசம் தை மாசம் இந்த ரெண்டு மாசத்துக்கும் ஹேமந்த பேர் அந்த ஹேமந்த ரித்து பிறந்த பிறகு ஒரு தினம் பார்த்து அன்றைய தினத்துல புதுசா படுக்க வாங்கணும் குழந்தைகள் எத்தனை நபர்கள் இருக்காளோ அத்தனை பேருக்கும் படுக்க புதுசா வாங்கி போட்டும் அந்த பழைய படுக்கைகள் அவை எல்லாத்தையும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு புதுசா படுக்கை போட்டுக்கணும் சாயங்காலம் மகாகணபதி பூஜை கிரக பிரீதி எல்லாம் பண்ணிட்டு எல்லோருமாக ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு எல்லோரும் புது படுக்கையில போய் படுத்துக்கிறது இப்படி ஒரு அனுஷ்டானம் ரிஷிகள் சொல்லிருக்கா அந்த அனுஷ்டானத்துக்கு ஹேமந்த பிரத்யவரோகனம் அப்படின்னு பெயர் அந்த புது படுக்கையை வாங்கி போட்டு அதுல எல்லோரும் படுத்துக்கணும் அந்த பழைய படுக்கையை என்ன பண்ணணும் எடுத்து வச்சுடணும் இந்த மகர சங்கராந்தி புறக்கறத்துக்கு முன்னாடி அந்த பழைய படுக்கைகளை அது உபயோகப்படுத்துகிற நிலையில இருந்ததுன்னா உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு கொடுத்துடுறது உபயோகப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை ரொம்ப க்ஷீணிச்சு போச்சு அப்படின்னா அதை ஒன்றும் அக்னியில் போடணும் அது எரியக்கூடிய வஸ்துவாக இருந்தால் அக்னியிலே போடணும் அதில் பிளாஸ்டிக் இது போல வஸ்துக்கள்லாம் இருந்ததுன்னா அக்னியில் போடக்கூடாது போட்டு மூடிடணும் அதுதான் நாம் தமிழ்ல போகி பண்டிகைன்னு நாம் கொண்டாடுறோம் இந்த மகர சங்கராந்திக்கு முதல் நாள் அந்த பழைய படுக்கைகளை ஒதுக்கணும் அப்படி ஒதுக்கக்கூடிய தினம் இந்த போகி பண்டிகைன்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்க இத அனுஷ்டானம் பண்ணிக்கணும் மறுநாளைக்கு மகர சங்கராந்தின்னு சூரியன் மகர ராசியில பிரவேசிக்க கூடிய காலம் அதற்கு மகர சங்கராந்தின்னு பேர் அதுதான் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்றோம் அன்றைய தினம் உத்தராயணம் பிறந்த பிறகு முதல்ல பிதற்களுக்கு நாம் தர்ப்பணம் பண்ணணும் உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணம் தட்சிணாயன புண்ணிய கால தர்ப்பணம்னு ரெண்டு இருக்கு இந்த தட்சிணாயன புண்ணியகால தர்ப்பணமும் உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணம் ரெண்டுமே உத்தராயண புண்ணிய காலத்திலேயே பண்ணணும் அதாவது தட்சிணாயன புண்ணிய காலம் பொறக்கிறதுக்கு முன்னாடியே உத்தராயணத்திலேயே அந்த தர்ப்பணம் பண்றோம் இந்த உத்தராயண புண்ணிய கால தர்ப்பணம் உத்தராயணம் பிறந்த பிறகு பண்ணணும் அப்படி அந்த தர்ப்பணத்தை ஆராதிக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் நாம் அத்தனை தெய்வங்களையும் சூரியன் மூலமாகத்தான் நாம் பார்க்கிறோம் கிரகாதீனாகி லோகாஸ்தே அப்படின்னு புராணம் சொல்றது கிரகங்களாலதான் இந்த உலகம் இயங்கிறது கிரகங்களுடைய நவகிரகங்களுடைய பொறுப்புல பகவான் இந்த உலகத்தை கொடுத்துருக்க இந்த நவக்கிரகங்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன் சூரியன் கிரகநாயகான சூரியனுக்கு பெயர் அப்படி கிரகங்களுக்கு நாயக்கனாக உள்ள சூரியனை நாம் ஆராதிக்க கூடிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் எப்படி சூரியனை ஆராதிக்கணும் அப்படின்னா மாத்தியான் காலம் பிறந்த பிறகு சூரியனுடைய கிரணம் கீழே விழற இடத்துல நாம் ஒரு ரதம் வரையணும் பச்சரிசி மாவுல ஒரு ரதம் போட்டு அதுல ஏழு குதிரைகள் வரைஞ்சி அதுல கரும்பையும் மஞ்சள் கொட்டையும் கட்டி அதுல சூரியனை பூஜை பண்ணணும் ஏன் கரும்புல பூஜை பண்றோம் அப்படின்னா சூரியனுக்கு பிடித்தமான ருச்சி திதிப்பு இனிப்பு அந்த இனிப்பு தான் சூரியனுக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கக்கூடியது திதிப்புக்கு அபிமானி தெய்வம் சூரியன் அப்படிங்கறதுனாலே திதிப்பு நிறைஞ்சு உள்ள கரும்புல நாம் சூரியனை பூஜை பண்றோம் அப்ப அந்த கரும்புல பூஜை பண்ணி சூரியனை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பழங்கள் வச்சு நிவேதனம் பண்ணணும் அதுவும் திதிப்பு அப்படி திதிப்பு நிவேதனம் பண்ணி சூரியனை நாம் பூஜை பண்ணணும் அந்த ரத்தத்துல அந்த சூரியனுடைய கிரணம் கீழே விழற இடத்துல நாம் பூஜை பண்றதுனால சூரியன் நமக்கு ரொம்பவும் அனுகிரகம் பண்ற இந்த உலகம் சரியான முறையில இயங்குறதுக்கு மூல காரணம் சூரியன் சூரியோதயமே அகல் என்ன உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் சூரியன் சரியான முறையில உதயமாறார் அப்படின்னா அதற்கு நாம் படிந்த புண்ணியம்தான் காரணம் தெய்வானுகிரகம்தான் காரணம் தர்மத்துக்கு பயந்துதான் சூரியன் உதயமாறாருன்னு வேதம் சொல்றது பீஷோதே திசூர்யா அப்படின்னு வேதம் சொல்றது தர்மம் நம்மை தண்டிச்சுடும் அப்படின்னு பயந்துதான் சூரியன் சரியானபடி உதயமாறார் நாமும் தர்மத்திற்கு பயந்துதான் நாம் இந்த உலகத்திலே வாழ்க்கையே நடத்தணும் அப்படி தர்மத்திற்கு கட்டுப்பட்டு சூரியன் உதயமாறா அத்தனை தேவதா சுரூபமாகவும் சூரியன் இருக்காருன்னு நாம் தியானம் பண்ணிண்டு சூரியனை நாம் பூஜை பண்றோம் அப்படி பூஜை பண்றதுனாலே ஆரோக்கியம் பாஸ்கரா திச்சதுன்னு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அப்படி சூரியனை பூஜை பண்றதுனாலே நமக்கு இந்த வருஷம் பூரா தேக ஆரோக்கியம் பூர்ணமாக கிடைக்கிறது தானியங்கள்லாம் சாரவத்தாக ஆறுது அந்த வைட்டமின் சக்தியெல்லாம் சரியான முறையில தானியங்கள்லே கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலே தான் உத்தராயண புண்ணிய காலம் பிறந்த பிறகு அறுவட ஆரம்பிப்பா விவசாயிகள் அதற்கு முன்னாடி அறுவடை பண்ணினால் அந்த தானியங்களிலே பூச்சி வந்துடும் ஒரு வருஷம் நிற்காது தை பறந்த பிறகு அறுவடை பண்ணினால் அந்த வருஷம் பூரா அந்த தானியம் நன்னா இருக்கும் கெட்டு போகாது அந்த அந்த சத்துக்கள் நிறைஞ்சு அப்படி எல்லோராலும் விவசாயிகளாலும் பாமர ஜனங்களாலும் ஆண்களாலும் பெண்களாலும் எல்லோராலும் பூஜிக்கக்கூடியதான இந்த உத்தராயண புண்ணிய காலத்துல அந்த சூரியனை நாம் ஆராதிக்கிறதுனால நமக்கு மன நிம்மதி தேக ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அனைத்தும் நமக்கு அனுகிரகம் வென்றார் சூரியன் அந்த சூரியனுடைய அனுகிரகம் நம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு ஆச்சாரியாருடைய சன்னதியில பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன்